அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை தீ இனத்தின் நல்லற்படுப்பதும் திருவள்ளுவர் இந்த சிற்றினம் சேராமை அதிகாரத்தை இந்த குரட்பாவோட நிறைவு செய்கிறார் கடைசியில பொதுவாக முடிக்கிறார் அதாவது நல்லிணத்தை காட்டிலும் வாழ்க்கையில் ஒரு சிறந்த துணைங்கிறது கிடையவே கிடையாது கெட்டவர்களோட தீயவர்களோட சேர்றத காட்டிலும் கெடுதல்ங்கிறது உலகத்தில் இல்லவே இல்லை நல்லவங்களோட சேர்றதுதான் வாழ்க்கையில மிகச் சிறந்தது தீயவர்களோட சேருவது மிகவும் துன்பத்தை தரக்கூடியது என்று சொல்லி இதை பூர்த்தி பண்ற ரெண்டு கருத்தையும் சொல்லிவிடுறார் நல்ல இனத்தை போல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய துணை வேறொன்றும் இல்லை தீய இனத்தை போல தீமை செய்யக்கூடிய பகையும் வேறொன்றும் இல்லை அ நல்ல இனத்தை பெற்றவர்கள் இன்புற்று புகழ் அடைவார்கள் தீய இனத்தை பெற்றவர்கள் துன்புற்று தாழ்வும் பழியும் பெறுவார்கள் ஊங்குங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா மேம்பாடு அறத்தின் ஊங்கு சொல்றோம் இல்லையா அது மாதிரி இந்த குரலில் வந்து விதியும் எதிர்மறையும் நேர சொல்லப்பட்டது அதாவது நல்லவங்களோட பழகினா ரொம்ப நல்லது கெட்டவங்களோட பழகினா கெடுதல் அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் சொல்லப்பட்டது நல்லவர்களோட சேர்ந்திருக்கிறத காட்டிலும் இனிமையான சுகம் வேற ஒன்றும் கிடையாது தீயவர்களைச் சேர்ந்திருக்கிறத காட்டிலும் கொடிய துன்பம் வேற எதுவும் இல்லை தீயவர்களுடைய கூட்டுறவு தீய காட்டிலும் தீயது நஞ்சினும் கொடியது நாசந்தாம் பண்ணும் ஆகையினால் அதை பக்கத்திலே போகக்கூடாது தீயாரை காண்பதுவும் தீதே திருவற்ற தீயார் சொல் கேட்பதுவும் தீதேயாம் தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே அவரோடு இணங்கி இருப்பதும் தீது அப்படின்னு மூதுரை ஒன்பதாவது பாடல் சொல்கிறது இது எளிமையா புரியும் திருவற்றன்னு சொல்லியிருக்கார் திருவற்ற தீயார்னர் அதாவது எந்த செல்வமும் பணம் மாத்திரம் இல்லை பொருட்செல்வம் பூரியார்கள் கண்ணும் உள்ளன்ட்டர் இந்த இடத்துல திருன்னா உண்மையான ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் செல்வத்தினால கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வரலேன்னா அந்த செல்வம் இருந்து என்ன பயன் ஆகவே தீயவர்களை பார்க்கறதும் நமக்கு பாபம் அவங்களுடைய வார்த்தைகளை கேட்கறது அதை கஷ்டம் அவங்களை பத்தி நம்ம இன்னொருத்தட்ட பேசினா நமக்கு கெடுதல் நிறைய வரும் அவங்களோட சேர்ந்திருந்தா கேட்கவே வேண்டாம் அவ்வளவு துன்பங்கள் ஏற்படும் அர்த்தம் பதவரை படிக்கலாம் நல்லினத்தின் ஊங்கும் நல்லார் இணக்கத்தை காட்டிலும் துணை இல்லை சிறந்த துணை எதுவும் இல்லை தீயினத்தின் ஊங்கு தீயார் இணக்கத்தை காட்டிலும் அல்லற் கெடுதலை செய்வது இல் வேற எதுவும் இல்லை நல்லார் இணக்கத்தை காட்டிலும் சிறந்த துணை எதுவும் இல்லை தீயார் காட்டிலும் கெடுதலை செய்வது வேற எதுவும் இல்லை என்பதுதான் பொழிப்புரை நல்லினத்தின் தீ இனத்தின் படுப்பதும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்ஆப் வாயிலாக